தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் தோன்றிய விதம் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பாரத நாடு பழம்பெரும் நாடாகும் இங்கு பல அறிஞர்களும் சாமானியர்களும் புண்ணியவாதிகளும் பிறந்து அருள் புரிந்த நாடாகும் இத்தகைய புண்ணிய கீர்த்திகளுள் மிகவும் முக்கியமானவர் பரசர முனிவரின் மகனான வியாசர் ஆவார் இந்த பூமியில் உள்ள சேதங்களை முறைப்படுத்திய பெருமைக்குரியவர் இவரே ஆவார் மகாபாரதம் என்கின்ற இந்த புண்ணிய இதிகாசத்தினை உலகி அளித்தவர் வியாசரே ஆவார் நமது பண்பாட்டினை உணர்த்தும் இதிகாசங்கள் இரண்டு அவை முறையே இராமாயணம் மகாபாரதம் ஆகும் இந்த மகாபாரதம் என்பது ரிக் யாசுர் சாமம் அதனும் என்கின்ற வேதங்களை அடுத்து விளங்கக்கூடிய ஐந்தாவது வேதமாக அனைவராலும் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஏற்றப்பட்டது ஆகும் மனித வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமை வியாசருக்கு உண்டு இதனை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டார் வியாசர் தாம் சொல்ல சொல்ல இதனை யாரை கொண்டு எழுத செய்வது என்கின்ற எண்ணம் இவருக்கு உருவான போது பிரமத்தேவரே இவருடைய மனதிலே உதித்தார் பிரம்மனை நினைத்து வழிபட்டார் பிரமரும் அவர் முன் தோன்றினார் வியாசர் தமது எண்ணத்தினை பிரமத்தேவரிடம் வெளியிட்டார் பிரம்மா பிரம்மர் வியாச முனிவரிடம் நீங்கள் கணபதியை வேண்டிக் உங்களுடைய எண்ணம் ஈடேற துணை புரிவார் என கூறி மறைந்தார் அதன் பொருட்டு வியாச முனிவர் கணபதியை நினைத்தார் கணபதியும் வியாசர் முன்பு தோன்றி அவர் தம் எண்ணத்தினை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார் ஒரு நிபந்தனை விதித்தார் வியாசர் இடையே நிறுத்தாமல் காவியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்றார் இதற்கு வியாசரும் ஒப்புதல் அளித்தார் வியாசரும் ஒரு நிபந்தனை விதித்தார் அதாவது தாம் சொல்லுகின்ற பாடலின் கருத்தை கரு பொருளை உணர்ந்தபடியே எழுதல் வேண்டும் என்பதாகும் இதற்கு விநாயகர் பெருமானும் சம்மதம் அளித்தார் வியாசர் பாடலாக சொல்ல கணபதி பொருளை யோசித்து யோசித்து எழுதத் தொடங்கினார் இதனால் கணபதி எழுதும்போது நேரம் கிடைத்ததால் விடாமல் வியாசரும் சிந்தித்தவண்ணம் தொடர்ந்து இடைவெளி விடாது சொல்ல முடிந்தது இதற்கு காரணம் வியாசர் அவ்வப்போது சில கடினமான வார்த்தைகளை போட்டதே காரணமாகும் இதனை கணபதி வேறுமலையில் அமர்ந்து தமது வலது புற தந்தத்தினை கொண்டு எழுதினார் இவ்வாறு மகாபாரத காவியம் உருவானது இதனை குறித்து நமது புத்திரன் சுகருக்கு வியாசர் கற்றுக் கொடுத்தார் நாரதர் இதனை கற்று தேவர்களுக்கு தெரியப்படுத்தினார் இவ்வாறாக மகாபாரத காவின் பரவி மானியடர்களை சென்று அடைந்தது வியாசரின் தவிரவும் மகாபாரதின் வில்லி புத்திரார் ஆழ்வார் எழுதியுள்ளார் இதனை வில்லி பாரதம் என அழைப்பார்கள் இவருக்கு பிறகு பலர் பாரதத்தினை தமது வடிவில் வடித்துள்ளார்கள் இவ்வாறுதான் மகாபாரதம் உருவானது மகாபாரதத்தில் பல உன்னதமான பாத்திரங்கள் இருந்தாலும் கௌரவர்கள் பாண்டவர்கள் போன்றவரை மிகவும் முக்கியமான பாத்திரங்கள் கருதப்பட்டனர் இவர்களை சுற்றியே மகாபாரதம் கதை உருவானது அக்காலம் முதல் இக்காலம் வரையில் சொத்து சண்டை என்பது குடும்பத்திற்கு குடும்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது இன்றும் இந்த சண்டையானது வலுப்பெற்று கொண்டே வருகின்றது ஆனால் தர்மம் என்பது என்னது அதர்மம் என்னது என்கின்ற விவரங்கள் இதன் மூலமாகத்தான் தெரிய வருகின்றன தர்மத்தினை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்கிற ஒரு உணர்வினை இது உருவாக்கியுள்ளது இதற்கு ஓ நித்திய உதாரணமாக விளங்குவவர் மகாபாரதமாகும் அன்று முதல் இன்று வரை ஏன் இந்த உலகம் உள்ளடவும் மிகப்பெரியதொரு இதிகாசமாக விளங்குவது மகாபாரதமாகும் இப்படித்தான் மகாபாரதக்கா உருவாகி முதலில் பாடலாக பிறந்தது பின்னர் உரைநாடாக மாறி உலகத்தில் வேறென்று உள்ளது இக்காவியம் நமது பாரத நாட்டின் பெருமை உணர்த்தக்கூடிய நல்ல காவியமாகும் நன்றி வணக்கம்